பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி தொண்ணூத்தி ஆறாவது ஏழு கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர் காவாகும் மாதவம் செய்யணும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதலம் புறப்பார் முக்தீவன் முக்தர் எண்பத்தி ஏழாவது பாடல்லை இந்த புஸ்தகத்தில் எத்தன நம்பர் ஞாபகம் இல்லை இந்த பாடல் ஜீவன் முக்தர்களில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு ஜீவன் நான்கா பிரிச்சு பேசுறார் உண்மையிலேயே ஜீவன் முக்தன்ல நாலு பேதம் கிடையாது ஜீவன் முக்தனுடைய விவகாரத்தில் தான் நாலு வகையான பேதம் விவகாரம்னு சொன்னால் ஒருத்தன் சமாதி இருக்கலாம் ஒருத்தன் வந்து விவகாரம் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது சாஸ்திரத்தில் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாலு வகையாக இருக்கிறது பிரம்மவித் பிரம்மவித் வரன் வரியான் வரிஷ்டன் பிரம்மவித்துன்னா பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் பிரம்மவித்து வரேன்னா தெரிந்து கொண்டதிலே சிறந்தவன் அதிலேயே இன்னும் சிறந்தவன் அதிலேயே இன்னும் சிறந்தவன் சொல்லி நான்காக பிரிக்கிறார் நான்காக பிரிக்கிறார் அதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம் அதனால் பிரம்மவி பிரம்மவித்தை பற்றி தொண்ணூற்றி சொன்னார் அப்புறம் தொண்ணூற்றி ஆறாவது பாடல்லையும் அதே மாதிரி அவரையதான் பற்றி சொல்கிறார் பிரம்மவித்தின் இயல்பு பற்றி தான் சொல்லுகிறார் அப்புறம் ஞானியோட சரீர விவகாரத்தில் நியமம் கிடையாது பிராரப்தத்தினால்தான் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று தொண்ணூற்றி ஏழாவது சொன்னார் தொண்ணூற்றி எட்டாவது பாடலில் அவங்ககிட்ட என்ன விசேஷம்னு கேட்டால் எந்த விவகாரம் வந்தாலும் அவர்கள் பாதிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் விவகாரம் எதனாலும் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை சென்றது கருதார் போனதை பத்தி நினைக்கிறது இல்லை நாளை சேர்வது நினைவார் புதுசா என்ன வரப்போகுதுங்கிறத பத்தி சிந்திக்கிறது கிடையாது ஆகத்தையே சுவாகத்தம் குறியாத் கச்சந்தம்ன நிவாரையே வந்தா வரட்டும் போனா போகட்டும் இதை பற்றியும் அவர் சிந்திக்கிறது கிடையாது சாதாரண லௌகீக வந்ததை குறித்து விசேஷமாக பேசிக்கொள்வார்கள் போனதை குறித்து வருத்தப்படுவதும் உண்டு அப்படி கிடையாதுங்கிறார் சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் தனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை சாப்பிடுவார் கிடைச்சதே சரி அதுக்காக வேண்டி அலையிறது இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு இல்லை இந்த பாட்டுக்கு சொல்லலை சென்றது கருதார் என்ன போனதை பற்றி கவலைப்படுறது நினைக்கிறது இல்லை கவலைப்படுறதில்லை நினைக்கிறதே கிடையாது சென்றதை குறித்து மனசில் கூட நினைக்கிறது நாளைக்கு என்ன ஆக போகிறதோ என்று அதை பற்றி நினைக்கிறது இல்லை நடந்ததை குறித்தும் நடக்க போவதை குறித்தும் எதை குறித்தும் அவர் நினைப்பது கிடையாது கண் முன் புசிப்பார் நினைப்பது கிடையாதுன்னா திட்டம் போடலாம் ஒருவேளை அவருக்கு ஏதாவது பொறுப்பு இருந்தால் காரியம் பண்ணுறதா இருக்கும் போன தரவு இப்படி ஆச்சு இனிமேல் இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா கூட தவிர இருக்கலாம் ஆனால் அது ஆழமான மனசில் நினைக்கிறது இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் விவகாரம் பண்ணுறதை புசிப்பார் கணக்கு முன்னாடி கிடச்சது சாப்பிடுவார் வெயினில் நிலவாய் வெய்ய வெய்ய வெய்ய நிலவாய் வெயிலானது வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் சூரியனே சந்திரனாக மாறி கீழே விழுந்தா கூட அது ஒன்று பார்க்க மாட்டார்னு அர்த்தம் அவருக்கு வந்து உலகத்தில் வந்து எதுவுமே ஆச்சரியம் கிடையாது எது வேணாலும் உலகத்தில் நடக்கல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லை வெயிலானது சந்திர கிரணமான நிலவை போல சீதளமாகி விண் விழுது விழுந்து ஆழவ்ஷம் போன்று ஆகாசத்திலிருந்து விழுதுகள் இறங்கி இறங்கினது போல ஆகாசத்திலிருந்து விழுதுகள் இறங்கினாலும் தனியாக பிரிக்கிறார்கள் வெயில் நிலவாய் ஆனாலும் ஆச்சரியப்பட மாட்டார் அப்படி போட்டுக்கணும் விண் விழுது விழுந்து ஆகாசத்திலேருந்து தனியாக ஏதாவது விழுது மாதிரி தொங்கினாலும் சரி அதை பற்றி இன்னும் நினைக்கிறது இல்லைன்னு பொன்றின சபம் வாழ்ந்தாலும் பொன்றின பொறுங்கால் அன்றறிவாம் என்னது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அதனால பொன்றின சவம் வாழ்ந்தாலும் பொன்றினன்னா இறந்து போன சவம் திடீரென்று உயிர் வந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் அதெல்லாம் பெரிய அதிசயமாக நினைத்து சாதாரண ஜனங்களை போல இருக்க மாட்டார் என்ன வேணாலும் பிரபஞ்சத்தில் நடக்கலாம் நன்று தீது என்னார் நல்லது தர்ம அதர்மத்தை கடந்தவராக இருப்பார் ஐயோ இப்படி பாபம் பண்ணுறானே இவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்ல மாட்டார் நல்லது பண்ணுறான் இவன் ரொம்ப நல்லா வாழ்வான் அப்படின்லாம் கிடையாது ஆக தர்ம அதர்ம வர்ஜிதஹா தர்மா தர்ம நல்லது கெட்டதெல்லாம் கடந்தவராக இருப்பார் இது நல்லது இது கெட்டதுன்னு தர்மசாஸ்திர உபதேசம் எல்லாம் பண்ணுறதில்லை அதனால தர்மத்தை கடந்தவர்னு அர்த்தம் தர்மம் அதர்மத்தை கடந்தவர் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் உதாசீனமாக இருப்பார் உதாசீனம்னா என்ன தர்மா தர்ம விவகாரம் எதுலேயுமே சிக்கிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு காரணம் என்னென்னா பிரம்மன் வந்து தர்மமும் கிடையாது அதர்மமும் கிடையாது தர்மா தர்மம்வெத்தத்துக்கு உட்பட்டது ஆகையினால விவகாரத்தில் தர்மமாக அவர் நடந்தாலும் கூட அவர் தர்மத்துக்கு அடிமை அல்ல சாதாரண ஜனங்கள் தர்மத்துக்கு அடிமை அஜானிகள் தர்மத்துக்கு அடிமையாக இருப்பார்கள் ஞானிகள் தர்மத்துக்கு அடிமைகள் கிடையாது அப்படின்னு அர்த்தம் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் சாட்சி நடுவானன்னு சொன்ன உதாசீனம் அர்த்தம் சாட்சி எப்படின்னா என்ன தர்ம அதர்மத்துக்கு சாட்சி எல்லா விவகாரத்துக்கும் சாட்சி நடுவான அர்த்தம் அந்த துவைதத்தில் சிக்காதம் ஜீவன் முக்தர் இருப்பவர் நடுவான ஜீவன் முக்தர் நன்று தீது என்று எண்ணார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் சென்றது கருதார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் நாளை சேர்வது நினையார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் கண்முன் என்றது புசிப்பார் அப்படி படிக்கணும் வெயில் நிலவாய் கமா விண் விழுது வீழ்ந்து கமா பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாறார் வெயில் நிலவாய் விழுந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார் விண் விழுது வீழ்ந்து விழுந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் கர்த்தா வந்து ஜீவன் முக்தர் ஆக சாட்சி நடுவான உதாசீன உதாசீன ஸ்வரூபமான ஒரு சன்னியாசிக்க பேர் இருக்கு ராமத்தில் உதாசீனானந்தா அப்படியே பேர் அதனால உதாசீனமாக இருப்பார் உதாசீனா ராகத்வேஷ வர்ஜிதான்னு அர்த்தம் எதுலயும் சேர்றது இல்லைன்னு அர்த்தம் கீதையில் ஒரு இடத்துல வருது அதுவேஷ்டாத்தம் மைத்தருணோ நரகார சமதுசோகி யுடன மையர் மனோ யோமே யோஜத்தை லோக்கலோஜத்தை ஜயஹரிஷோ முயசே பிரி அனப்பேட்சுர் உதாசீனோ பன்னெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கு உதாசீனோ சர்வாரம்பரித்யாகி யோமத் பக்திரியா அது பக்தன்னு சொல்லி அங்கே ஞானியோட லட்சணத்தை சொல்லியிருக்கு அடுத்த பாடல் இதெல்லாம் ஜீவன் முக்தனுடைய தன்மை இவருடைய இதை சொல்றேன் இந்த உரையை படிக்கிறேன் புதுமையா ஒன்றும் பாரார் என்றது இது என தோன்றிய எல்லாம் சிச்சுவரூபம் இவ்வண்ணம் பலசக்தி இலகும் பலசக்தி இலகும் இது பலசக்தி இலகும் வந்து எத்தனையோ ஜட வஸ்துக்கள் தோன்றக்கூடும் என்னும் அனுபூதி வழியால் நன்று தீது என்ன அதனால என்ன இரு கெட்டதுன்னு எதையும் பார்க்கறது இல்லை ஏன்னா எல்லாமே சைதன்யத்துக்கு வேறாக இல்லைங்கிற காரணத்தினால நல்லது கெட்டது எதையும் பார்க்கறது இல்லை செப்பு நா செப்பு செப்பு உண்மையா தமிழ் சந்தியோட ரூல் செப்பு தான் மற்றால் இருக்கும் அதனால் வந்து செப்பு உண்மையா உண்மையால் எல்லா திகழ்வுமா தேவனே ஆகி தேவனே ஆகில் இப்படி அறிந்த ஞானி கை கொள்வான் என கை கொள்வான் எத்தையன் எத்தையன்றனத்து எத்தை அன்றன எத்தை விடுவான் எதை எடுத்துப்பார் எதை விட போறான் ஒன்றும் அர்த்தம் எல்லாமே தேவனாயாகி செப்பு நாமத்தால் உண்மையால் எல்லாம் தே திகழ்வுமா தேவனேயாக எல்லாமே அந்த சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிற போது இப்படி அறிந்த ஞானி எதை கை கொள்வான் விடுவான் எத்தை கை கொள்வான் எத்தை கைவிடுவான் எதையும் சாரமாட்டான் எதையும் சேர்ந்திருக்க மாட்டான்னு அர்த்தம் அத்வைதத்வாத்து அத்வைத்தமாக இருக்கிற போது எதை பிடிக்கிறது எதை விடுறது ரெண்டாவதா ஒரு வஸ்து சத்தியமே கிடையாது ரெண்டாவதா ஒரு வஸ்து சத்தியமே இல்லாத போது எதை பற்றி எதை விடுவது கிடையாது பற்றுவதற்கோ விடுவதற்கோ ஒன்றுமில்லை காரணம் என்ன அத்வைத்தமாக இருப்பதால் நடுவான ஜீவன் முக்தர் என்றதற்கு முன்னைய மூன்று பூமிக்கும் பின்னைய மூன்று பூமிக்கும் மத்தியான சத்துவாபத்தி என்னும் நான்காம் பூமியினுடைய ஜீவன் முக்தர் என்று பொருள் உரைப்பினும் அமையும் பிறகு பார்க்கலாம் அதெல்லாம் வந்து சந்தேகம் தெளிதல் படலத்தில் வருகிறது சப்தபூமி நியாயம்னு சொல்லி சுகேட்சா தனுமானசா சத்வாபக்தி அசம்சக்தி பதார்த்தா பாவனா இதெல்லாம் இருக்குது அதெலாம் வந்து சந்தேகம் தெளிதல் படலத்தில் இருக்குது இதில் இல்லை ஆனால் படிக்கிற போது சொல்கிறேன் அந்த சப்தபூமி நியாயம்னு இருக்கு அதெல்லாம் வந்து கோட் பண்ணுற அவ்வளோ தான் எல்லாத்துக்கும் பாட வேறு வேறே வேறு டெக்ஸ்ட் இருந்து கொட்டேஷன்ஸ் தான் அவ்வள்கு போலாம் தீரா தீரரா என்னும் தொண்ணூத்தி ஐந்தாம் செய்யுள் தொடங்கி சென்றதென்னும் தொண்ணூத்தி எட்டாம் செய்யுள் வரையும் பிரம்ம வித்துக்கள் இயல்பு கூறி இனி ஏனைய மூவரின் தாரதமியமான இயல்பு கூறுகின்றார் அப்போ பிரம்ம வித்தோட சொல்லியாச்சு பிரம்மஜானியினுடைய பிரம்ம பிரம்ம வித்து வேற பிரம்மஜானி வேற கிடையாது வித்துப்தம் ஞானங்கிறது இன்னொரு சப்தம் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் அந்நியர் தம்மால் அறியாதோன் வரிஷ்டில் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் இந்த மூணு பேர் பின்னாடி இருக்கிறவர்கள் பிரம்ம வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர் தியானம் பண்ணாலும் பண்ணுவார் யாத்திரை பண்ணாலும் பண்ணுவார் குடும்பம் நடத்தினாலும் நடத்துவார் வியாபாரம் பண்ணாலும் பண்ணுவார் என்ன வேணாலும் பண்ணுவார் சொல்ல முடியாது அவருடைய விவகாரத்தை வந்து பேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும் ஆதலால் அவரவருக்கு விவகாரம் அவரவருக்குரியதாகும் இங்கே அப்படி இல்லை இங்கே யாவ பிராரப்தமே விவகாரமே கிடையாது புருஷார்த்தத்தை யூஸ் பண்ணுறது அவர் வந்து பார்க்கறதுக்கு புருஷார்த்தத்தை நிறைய பயன்படுத்துகிற மாதிரி தெரியும் பிரம்மவித்து வந்து தன்னுடைய முயற்சியை பயன்படுத்தி காரியங்களை பண்ணுறதாக தெரியும் இதிலெல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு சில சில வாக்கியங்களில் வியாக்கியானத்தில் எல்லாம் அவர் இறக்குற காலத்தில் ஐயோ அம்மா அப்பான்னு சத்தம் போட்டாலும் அவர் ஞானிதான்ட்டார் அப்படியே எழுதியிருக்கு அவர் இறக்குற காலத்தில் ஐயோ அம்மா அப்பான்னு கத்தினா கூட அவருடைய ஞானத்துக்கு ஒன்றும் குறவு இல்லை அப்படின்னு விட்டார் ஒருவேளை அந்த ஸ்மரண இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஞானத்துக்கு ஒரு குறவும் கிடையாது அது பயனுள்ளது தான் அப்படிங்கிறார் அது பிணமாய் விழுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வருகிறார் அந்த பிணமாய் விழுந்தாலும் கூட அந்த சமயத்தில் அவருக்கு ஏதாவது நோய் வந்தாலும் அந்த நேரத்தில் அவருக்கு சத்தம் போட்டாலும் கூட அவருடைய ஞானத்துக்கு யாதொரு உபக் எடுதலும் இல்லை அப்படின்னு ஒரு கை இந்த வடிவேற்பட்டியாருடைய உரையில இருக்கு பின்னை மூவரில் இரண்டு பேருங்களும் சமாதி யோகம் பின்னைன்னா பிரம்மவித்த தவிர பாக்கி இருக்கிற பிரம்மவித் வரண் வரியான் வரிஷ்டன் இந்த மூணு பேர்ல வரணத்தவிர வரியானும் வரிஷ்டனும் சமாதியிலே இருப்பார் இருப்பார்கள் எப்பொழுதும் சமாதி நிஷ்டையிலேயே இருப்பார்கள் தன்னை உற்று இருப்பார் ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா தியான் சமாதியில இருப்பா ஆனால் வேணுங்கிற போது என்ன பண்ணுவான்னா தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் தேக சஞ்சார நிமித்தம் அவனே எழுந்து இந்த சஞ்சரீரம் வந்து இயங்கணுங்கிறதுக்காக வேண்டி எழுந்து போய் வாங்கி சாப்பிடலாம் இல்லாட்டி வந்தா அவராகவே முழிச்சு சாப்பிடுவார் சாப்பிட்ற நேரத்துக்கு முழிச்சுன்னு சாப்பிட்டுட்டு பழடும் தியானம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் தானாயவே சாப்பிடுவார் தன்னை உற்றிருப்பார்னா அர்த்தம் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் ஆகும் வந்து எழுப்பினா எழுந்திருப்பான் இன்னொருத்தன் அந்த வரியான் எழுப்பினா எழுந்திருப்பான் வரியான் வேற்றோரால் உணர்பவன் வரியான் அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிஷ்டன் ஆமை வந்து எழுப்பவே முடியாது அவன் வந்து அவ்வளவு தீவிரமாக இருக்கிறவன் அந்த மனசு அப்படி ஒடுங்கி போயாச்சு ஆகினால மற்றவங்களும் எழுப்ப முடியாது தானும் எந்திரிக்க மாட்டான் மற்றவர்களாலையும் எழுப்ப முடியாது அடித்து கூட அவனை எழுப்பி உணவு கொடுக்க முடியவே முடியாது அவ்வளவு தூரத்துக்கு சமாதி நிஷ்டையில் இருக்கிறவன் அர்த்தம் ஆஹ் பின்னை மூவரில் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் சமாதி யோகன் தன்னை உற்றிருப்பார் அப்படி போட்டுக்கலாம் சமாதி யோகன் தன்னை உற்றிருப்பார் அப்படி சொல்லிக்கலாம் சமாதி யோகத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்கள் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் தியானம் பண்ணுவான் ஆனால் தேக போவான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வேற்றோரால் உணர்பவன் வரியான் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிஷ்டியோகன் தன்னை சேர்த்துட்டா போட்டிருக்க சமாதியோகிருப்பார்கள் அந்நியரான சீடர் முதலியோரால் முதல்ல என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் சிஷியன் வந்து எழுப்பி கொடுப்பார்னு அர்த்தம் அப்படி இருக்கலாம் சீடர் முதலியவர்கள் அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து சமாதியில ஒரு ஆர்வம் அவர்கள் சமாதி பழகிறார்கள் அதனால ஒன்று புரிஞ்சுக்கணும் சமாதிங்கிறது அவமாம் பிராரப்தத்தை பொறுத்து இருக்கு இவனுந்தான் சமாதியில் இருக்கலாம் சமாதியில் இருக்கிறதுனால தான் ஒருத்தரை வந்து பெரிய ஆள்னு சொல்ல முடியாது அதாவது ஞானி நிஷ்டர் அப்படின்லாம் சொல்கிறது அதை வச்சு இல்லை இருக்கக்கூடும் அதை வைத்துக்கொண்டு இந்த பேதம் சொல்லியிருக்கே தவிர அதனால் பிரம்மவித் வரன் வரியான் வரிஷ்டன்கிற பேதமெல்லாம் அவர்களுடைய சரீர விவகாரத்தை வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஞானத்தினுடைய தன்மையில் சொல்லப்படவில்லை என்பது புரிந்து கொள்ளணும் இவ்வாறு ஜீவன் முக்தர் அநேக்கராயின் அவர்களுக்கு விதேக நானாவாகுமே ஆகுமோ எனில் அது அன்று அது சமமாம் ஜீவன் முக்தி சுகமே தாரதமியமாம் என்று கூறுகின்றார் புரிகிறது இல்லையா ஜீவன் முக்தியினுடைய சுகத்தில்தான் தாரதம்யம் சொல்லப்போனால் என்னென்னா ஆபேட்சிக்க சுகது வந்து பேதம் இவர் எப்போவுமே சமாதியில் இருக்கிறதுனால விவகாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்கிறது அவங்க பாஷையில் சொல்ல திருஷ்ட துக்கம் திருஷ்ட துக்கம் அனுபவிப்பார் இந்த பாட்டில் படிக்கலாம் அரிதாகும் இவர்களில் இவ்வாறே இவ்வாறு அநேகரானாலும் முக்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏதென்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்தனுபவிப்பன் வரியானும் வரணும் மற்ற வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார் அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் இந்த மாதிரி ஞானத்தை அடையிறது வந்து இப்போ ஏற்பட்டவர்களாக ரொம்ப அபூர்வம் மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே தியாகேன தியாகேன ஏகே அமிர்தத்துவமானசு இவர்கள் அரிதாகும் இவர்கள் சமுதாயத்தில் அரிதானவர்கள் இந்த உலகத்திலே இவர்கள் அரிதானவர்கள் அனைவ இவ்வாறு அநேகரானாலும் இவ்வாறு பிரிச்சு இருந்தாலும் வரன் இருந்தாலும் கூட முக்தி சரியாகும் முக்தி எல்லாம் ஒன்றுதான் முக்தியில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இதெல்லாம் வந்து வித்யாரண்யர் வந்து ஜீவன் முக்தி விவேகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் அவர் என்ன சொல்கிறார் ஜீவன் முக்திங்கிறது தனியாக நம்ம சொல்கிற ஜீவன் அவர் சொல்றது என்னன்னு சொல்கிறாருன்னா அவர் சமாதியில் இருந்தால் தான் ஞானிக்கு வந்து ஜீவன் முக்தி வந்து விவகாரத்தில் ஏற்படுறதுங்கிறத பற்றி அவர் அதிகமாக சொல்றதில்லை நம்ம என்ன சொல்கிறோம் பஷ்யன்னு ஷிற்ணுவன்னு ஸ்பிருஷன்னு ஜிகன் அந்த அஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகத்தின்படி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இவ் இத்தி தாரையன் அப்படி சொல்லி நாம் வந்து ஜீவன் முக்திங்கிறது விவகாரம் பண்ணி கொண்டே இருப்பார் ஞானத்துக்கு பிறகும் பிராரப்த கர்மத்தை அனுபவித்து கொண்டிருப்பார் ஞானத்தினால பிராரப்த கர்மத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது அதுக்கு தாற்பயம் கிடையாது அதுக்கு ஜீவனே கிடையாது பிராரப்த கர்மம் இவருடைய உள்ளத்தை தாக்கினாலும் இந்த ஞானத்தினால் அவருக்கு அதை ஒன்றும் பண்ணாது அப்படி சொல்லியிருக்கோம் ஆனால் வித்யாரண்ய சுவாமி ஜீவன் முக்தி விவேகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சமாதியில் தான் ஜீவன் முக்தி ஆனால் இறந்ததுக்கு பிறகு மறுஜன்மா கிடையாது விவேக முக்தி உண்டுங்கிறார் எதில் அதில் அந்த ஜீவன் முக்தி விவேகங்கிற கிரந்தத்தில் அப்படி சொல்கிறார் ஆனால் அதில் நமக்கு அதில் அதில் வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்றதுல நமக்கு அபிப்பிராயம் இருக்குது அபிப்பிராயம் இருக்குன்னா கருத்து வேறுபாடு இருக்குது அதனால் அவர் சொல்கிறத வந்து அவர் ஒரு திருஷ்டியில் ஜீவன் முக் அப்போ ஜீவன் முக்தி ரெண்டாக பிரிக்கணும் சமாதியில் இருக்கிற ஜீவன் முக்தி விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற ஜீவன் முக்தின்னு ஜீவன் முக்தி ரெண்டாக பிரிக்கணும் சமாதியில் இருக்கிற ஜீவன் முக்தியை தான் ஜீவன் முக்தி என்றும் இது சாதாரணமான ஜீவன் முக்தி என்றும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும் அப்படி பிரிச்சுன்றா தான் சரி ஆனால் விதேக முக்தியில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை வச்சுட்டு தான் இவர் சொல்கிறார் அநேக்கரானாலும் முக்தி சரியாகும் எல்லாருக்கும் மோட்சங்கிறது சரிதான் இதில் ஒன்று நமக்கு அபிப்பிராயம் வேணும்னா சமாதி இருக்குன்னா இருந்துக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏதென்றால் இப்போ கஷ்டப்பட்டு சமாதி அபியாசம் பண்ணானே அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து விவகாரத்தில் நிறைய பேர் நிந்த பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வைவான் சில பேர் வாழ்த்துவான் அதை வந்து ஒருத்தர் சொல்லுவார் இவர்கிட்ட வந்து சொல்லுவார் அப்படியா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வேளை நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுவும் கூட சரி வராது ஓஹோ சொல்லி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் நியாயப்படுத்தலாம் இன்சியா பண்ணுறாருன்னு வச்சுப்போமே அப்படிலாம் இல்லை நம்ம அதை வந்து நியாயப்படுத்துகிறோம் இல்லை அப்பவும் நமக்கு அந்த அபிமானம் போக மாட்டேங்கிறது சொன்னா சொல்லிட்டு போகிறான் அவன் வந்து என்னையா சொல்கிறான் ஆத்மா சைத்தன்யத்தையாக சொல்கிறான் உபாதியை தானே சொல்கிறான் அப்படின்னு இருப்பவான்னா அந்த உபாதியை உபாதிக்கு சத்தியத்துவம் கொடுத்துருக்கிறதுனால அதனால் இன்னொரு உபாதி வா சொல்கிற வார்த்தைக்கும் கொடுத்து விவகாரம் பண்ணி நிற்கான் அதுக்கு பதில் சொல்லி நிற்கவான் அப்படி சொல்லிவிட்டால் அவன் வந்து நம்மளை வந்து சரியாக நினச்சிக்க போகிறான்னு அது நடக்க போகிறதா நடக்க போகிறதில்ல அப்படி இல்லாதபோது அதுக்கு போய் எனக்கு பிரயத்தனம் பண்ணுவானே ஒருத்தன் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டான்னா அவன்கிட்ட போய் நீ தப்பாக நினைக்காதேன்னு சொல்லி நியாயப்படுத்துறதுனால அவன் சரியாக நினைக்கப் போகிறானோ நடக்காது ஏன்னா அவன் தப்பாக நினைக்கிறத அவன் முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணவன்ட்ட போய் நீ நினச்சது தப்புன்னு சொன்னதுனால இவன் மாற்றிக்க போகிறானோ அது மாற்றிக்கணும்னு இவன் நினைச்சான்னா இவன் இவ்வளோ மடையனா இருப்பான் ஆகினால அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் உத்தமம் ஆனாலும் என்னென்ன அது திருஷ்ட துக்கம்னா இந்த திருஷ்ட துக்கம்ங்கிற வார்த்தையே கேள்விக்குரியது திருஷ்ட துக்கம்னா என்ன மேலெழுந்த வாரியாக அவனுக்கு துன்பம் இருப்பது போல் பிறருக்கு தோன்றும் யாருக்கு பிறருக்கு தோன்றும் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஞானி துக்கப்படுறான் பாரு கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு சொல்லி மற்றவனுடைய திருஷ்டியில் தெரியும் அவனுக்கு இருக்காது அவனுக்கு இருந்தால் அவன் மு ஜவன் கிடையாது அவன் துக்கப்பட்டான் ஆக திருஷ்ட துக்கங்கிறது அவனுக்கு இருக்கு பிரம்மவித்து அனுபவிப்பன் வரியானும் வரனும் மற்ற வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார் ஆங்கிலத்தில் சொன்னால் ரிலேட்டிவ்லி அவனுக்கு பெயின் இருக்கு இவனுக்கு ரிலேட்டிவ்லி ஆல்சோ பெயின் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா ரிலேட்டிவாக கூட இவனுக்கு பெயின் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு ரிலேட்டிவா வியாபகாரிக ஆபேட்சிக திருஷ்டியா துக்கம் திருஷ்யத்தே அவனுக்கு துக்கம் இல்லை லௌகிக்க திருஷ்டியா திருஷ்யத்தே உலக திருஷ்டியில் பார்த்தியா ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்படுறார் சாமியார் அப்படிமா அவன் சொல்லிகிட்டு இருவான் ஏன்னா அவர் வந்து விவகாரம் நிறைய எழுத்து போட்டுருக்கிறதுனால அவர் இப்படி சொல்லுவான் ஆனால் வந்து சமாதியில் இருக்கிறவனுக்கு என்னென்ன பார்த்தியா மரத்தடியில் ஆனந்தமாக இருக்காருமா சாமியார் வந்து ஏதோ அறகுறை தத்துவம் தெரிஞ்ச ஆள் என்ன சொல்லுவான்னா நிஷ்ட இந்த இதில் மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறவரை பார்த்து உலகத்தில் இருக்கிற சாதாரண அறிவு படைத்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் அது முட்டான்னு சொல்லலை சாதாரண அறிவு படைத்தவர்கள் சாதாரண அறிவு படைத்தவர் பார்த்தீங்களா இவர் எவ்வளோ அழகாக தியானம் பண்ணி நிம்மதியாக இருக்கார் அவர் பாருங்க மடத்தை கிடந்த அவசர விட்டுருக்க ஆரம்பம் அப்போ இது வந்து ஜனங்களுடைய திருஷ்டி ஆனால் அவங்களுடைய திருஷ்டியில் எப்படி கிடையாதுன்னு அர்த்தம் பெரிதான திருஷ்ட துக்கம் பெரிசின்னு வேறு சொல்றாரு பெரிதான திருஷ்ட துக்கம் பெரிதானங்கிறதுக்கு வியாக்கியானம் பிரார்த்த வசத்தால் தோன்றி இருக்கக்கூடிய பெரியதாகிய பிரத்ய துக்கத்தை பிரம்மவித்து அனுபவிப்பன் லோக திருஷ்டியான்னு அர்த்தம் பிரம்மவித் அனுபவிப்பன் வரியானும் வரணும் அவங்க மூணு பேருக்கும் இந்த வியாபகாரிக திருஷ்டியா லௌகிக திருஷ்டியில கூட துக்கம் கிடையாதுன்னு அர்த்தம் வியாபாரிக திருஷ்டி சொல்லக்கூடாது லௌகிக ஜனங்களுடைய திருஷ்டிலன்னு சொல்லணும் வியாபகாரிக திருஷ்டி தானே இதுவே வியாவகாரிக திருஷ்டியில்தானே துக்கமும் சுகமுமே இதுவும் கூட சமாதி சுகம் வந்து வியாபாரிகமா பாரமார்த்திகமா சமாதி சுகமும் கூட பாரமார்த்திகம் கிடையாது சமாதி சுகமும் கூட வியாவகாரிகம் தான் ஆகா சமாதி வியாபக துக்கமும் கூட இந்த இவர் ஜீவன் முக்தனா இருக்கக்கூடிய சமாதியில இல்லாதவருடைய துக்கமும் கூட வியாபாரிகந்தம் தான் பாரமார்த்திகம் கிடையாது அது நம்ம ஞாபகம் சௌரியம்தான் அது அல்ல பிரம்மவித்து அனுபவிப்பன் வரியானும் வரணும் மற்ற வரிஷ்டனும் அனுபவிப்பார்கள் எந்த விவகாரத்திலையும் ஈடுபடாதனால சமாதியில இருக்கிறதுனால இவருடைய இந்த வியாக்கியானத்தை படிக்கிறேன் யாவர் ஜீவன் முக்தி சுகத்தை விடுத்து துச்சமான போகங்களில் பிரவருத்தியா நிற்பரோ அவர் விதேக மோட்சத்தை விடுத்து வைகுண்டாதி உலகங்களில் இச்சையுடையராய் அங்கே செல்லா நிற்பர் என்று சிலர் சங்கை செய்யா நிற்பர் அச்சங்கை கூடாது என்னை ஜீவன் சுகத்தை தியாகம் பண்ணுவதும் போகத்திற் பிரவர்த்திப்பதும் ஞானிக்குப் பிராரத்த வழியினால் கூடும் பிராணன் வெளியில் செல்லாதாகலான் பரலோக கவனமும் விதேக மோக்ஷத்தின் தியாகமும் கூடா ஞானத்தினால் அஜ்ஞானம் நிவத்தியாய் பிராரப்த போகத்தின் அனந்தரம் ஸ்தூல சூக்ம சரீர ஆகாரமான அஜானம் சேதனத்தின் கண் லயமாவது விதேக மோக்ஷம் எனப்படும் அஃது அவசியம் உண்டாகா நிற்கும் மூலாஜ்ஞானம் சேஷமாயிருக்குமாயின் அல்லது நஷ்டமான அஜானம் மீண்டு உற்பத்தி ஆமாயின் விதேக மோக்ஷம் என்றாம் அம்மூல அஜானத்தின் உண்டானபின் அஜ்ஞானம் சேஷமாக இருப்பதில்லை பிரமாணத்தால் நாசமான அஜானம் மீண்டு உற்பத்தியாவதும் இல்லை ஆதலால் விதேக மோக்ஷம் இல்லாமல் போகாது ஞானிக்கு இச்சையானது கேவலம் பிராரப்தத்தால் உளதாம் எவ்வளவு சாமகிரிகள் பிராரப்த போகம் கூடாதோ அவ்வளவு சாமகிரிகளையும் பிராரப்தம் உண்டு நிற்கும் இச்சையின்றி போகம் கூடாதலால் கூடாதலால் ஞானிக்கு இச்சையும் பிராரப்தத்தின் பயனாம் அந்நிய லோகத்தில் அல்லது இந்த லோகத்தில் அந்நிய சரீர சம்பந்தம் ஞானிக்கு பிராரப்தத்தினால் பிராரப்தத்தினாலும் உளதாகாது ஆகலின் என்கீவன் முக்தி சுகத்துக்கு விரோதியான வர்த்தமான சரீரத்தில் அதிக போகங்களில் இச்சையோ பிக்ஷை முதலியவை போல ஜனகன் முதலியோருக்கு கூடும் ஈண்டு இது ரகசியம் ஞானியினிடத்து உண்டாகும் பாஹ்ய பிரவருத்தி அல்லது ஜீவன் முக்திக்கு விரோதி அன்று ஜீவன் முக்தியின் விலட்சண சுகத்துக்கு விரோதியாம் என்னை ஆன்மா நித்தியமுக்தமாம் அவித்தையினால் பந்தம் பிரதீத்தியாகின்றது எப்போது ஞானம் உண்டாமோ அப்போது அவித்தையினால் பண்ணப்பட்ட பந்த பிராந்தி நஷ்டமாகிவிடும் ஞானம் உண்டானதன் பின்னே பந்த பிராந்தி உண்டாகாது ஷரீர சகிதனுக்கு பந்த பிராந்தியின் பாவமே அபாவமே ஜீவன் முக்தி எனப்படும் அதாவது அபிமானமே கிடையாது இல்லாம இருக்கிறது ஜீவன் முக்தி தேகாதிகளின் பிரவிற்த்தியை குறித்தாவது நிவர்த்தியை குறித்தாவது ஞானிக்கு பந்தப் பிராந்தி ஆத்மாவின் கண் உண்டாவதில்லை ஆகலின் பாஹ்ய பிரவருத்தினால் ஜீவன் முக்தி தூரமாகாது ஆயினும் பாக்ய பிரவருத்தியின்வருத்தியில் ஜீவன் முக்தனுக்கு விலட்சணம் உண்டாகாது ஏகாகரூபமான அந்த பரிணாமத்திலேயே சுகம் உண்டாகும் உண்டாகும் அர்த்தம் அவ்வேகிர பரிணாமம் பாஹ்ய பிரவருத்தினால் பிரவருத்தியில் உண்டாக மாட்டாத அகலின் பெரிதான திருஷ்டது பிரம்மவித்து அனுபவிப்பன் என்றும் அனுபவிப்பன் என்றும் வரியானும் வரணும் மற்ற வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார் என்றும் கூறினார் ஜீவன் முக்தர் நால்வருக்கும் ஞானம் சமமாவதால் ஞானபலமான விதேக முக்தி சமமாம் என்றும் சித்த என்றும் கூறியதாம் என்ன முடிச்சுட்டார் வரும் அதனால் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதனால நான் சொல்றேன் தாத்பரியம் என்னன்னா இதே தான் முடிச்சுட்டார் வரும் ஜீவன் நால்வருக்கும் ஞானம் சமமாவதால் ஜீவன் நால்வருக்கும் ஞானம் சமமாக அதனால ஞான பலமான விதே முக்தி சமம் சித்த விஸ்ராந்தி தாரதமியத்தால் சுக தாரதமியம் என்றும் கூறினதாம் சித்த விசிராந்தியில் தாரதமியம் இருக்கு இவருக்கு சித்தம் வந்து சித்த விசிராந்தி இவருக்கு குறைவு அவருக்கு கூட இருக்கு யாருக்கு பிரம்ம வித்துக்கு சித்த விஸ்ராந்தி குறைவு சித்த விஸ்ராந்தியில் தாரதமியம் அந்த சித்த விசிராந்தியை வைத்து கொண்டு திருஷ்ட சு அவர் சாதாரணமாக சொல்லியிருக்கார் அதனால் இதை பற்றி ரொம்ப அதிகமாக நம்ம சொல்கிறது இல்லை வித்யாரண்ய சொல்லியிருக்கிற அந்த ஜீவன் இவர் சொல்கிற ஜீவன் முக்தியையோ நம்ம பலமாக சொல்கிறது வேணும்னா இருந்துட்டு போகிறாங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதில் ஒன்றும் அதிகமாக சித்த விசிராந்தி வேணும்னு நினைக்கிறான் ஒருத்தன் விவகாரத்துலேயும் எனக்கு வேண்டாம் பான்னு நினைக்கிறான் அப்போ அவன் பண்ணுறதை பற்றி நம்ம ஒன்றும் குறவு சொல்ல முடியாது இல்லையா அதனால் அவங்களுக்கும் வந்து யாருக்குமே வந்து சமாதியில் இல்லாதவன் தான் வந் இல்லாதவன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றது வந்து பொருந்தார் அதையும் அவங்க தெளிவாகவே சொல்லுகிறார் அதில் இப்படி வந்து பிராரப்த கருமத்தினால ஒருத்தர் வந்து விவகாரம் பண்றாரு பிராரப்தந்தான் இது பண்ணுறதாம் இச்சைக்கே பிராரப்தம் விட்டார் அவர் வச்சிங்களா இல்லை இச்சையின்றி கூடாது ஆதலால் ஞானுக்கு இச்சையும் பிராரப்தத்தின் பயனாம் அப்படின்னு இச்சைங்கிறது வந்து புருஷார்த்தம் இல்லை பிரயத்தனம் பண்ணுறதில்லை இச்சையும் கூட பிராரப்தத்தின் பிரயோஜனம் பிராரப்தந்தா அவரை இச்ச இச்சப்படுத்துறதா அப்படி சொல்லிட்டாரு ஆஹ் பிரம்மவித்துக்கள் அஜானிகளுக்கு ஒப்பாய் இருத்தலின் பிரம்ம வித்துக்கள் வியவகாரத்தில் அஜ்யானிகளுக்கு ஒப்பாய் இருத்தலின் சக்தா கர்மணிய வித்வாசா குவந்தி பாரத குறியத் வித்வாம் தாசீர்ஷுர்லோகசங்கிரகம் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கக்கூடாது தெரியும் தான் நினைச்சிருக்கேன் அதனால எப்படி ஞானி அஜானி வந்து பற்றோட கர்மா பண்றானோ அப்படி ஞானி பற்றற்றவனா கர்மா பண்ணணும் பிரம்ம வித்துக்கள் விவகாரத்தில் அஜ்ஞானிகளுக்கு ஒப்பா அவர்களுக்கு பிறவா நெறி ஏதோ அவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் என்னும் கடாவுக்கு என்னும் கடாவுக்குனா என்ன என்கின்ற கேள்விக்கு விடையாக அவ்விருவருக்கும் உள்ள கர்த்தத்வ தாரதம்யம் கூறுகின்றார் இப்போ சித்த விஸ்ராந்தியில தாரதமியம் சிம்பிளா போட்டுக்கணும்னா அதாவது வரன் வரியான் வரிஷ்டன் வித்து வித்து வரன் வரியான் வரிஷ்டனில் வித்துக்கு வந்து சித்த விஸ்ராந்தியில தாரதம் இவங்க நாலு பேருக்கும் சித்த விஸ்ராந்தியில தாரதமியம் ஞான நிஷ்டையில தாரதம்யம் இல்லை சித்த விசிராந்தியில தாரதமியம் அந்த சித்தத்தில் ஏற்படுற சுகத்தில் தாரதமியம் இருக்கு அவ்வளவுதான் பிரதிபிம்ப சுகத்தில் தாரதமியம் இருக்குது ஏன்னா சித்த விஸ்ராந்தியை பொறுத்து தானே பிரதிபிம்ப சுகம் வரும் அதில் தாரதமியம் இருக்குது அதுலேயும் வேணும்னா சமாதி பண்ணப்பா வேணும்னா பண்ணிக்கோ சொல்லணும் அது வேணும் வேண்டாங்கிறது அவனும் முடிவெடுக்கணும் வேணுமா வேண்டாமாங்கிறது அவன் முடிவெடுக்கணும் அது கூட இல்லைங்கிறார் அது இச்சையே வந்து பிராரப்தம்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் பிராரப்தத்தினால இச்சை வருது பண்ணுறான்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது பிரம்ம கர்மப் பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுருமஞானோய் ஜெனியாத வழி ஏதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றிற் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோருமாவார் அதுதான் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா ரெண்டு பேரும் வேலை பண்ணுறதை பார்த்தா ஒரே மாதிரி தானே இருக்குது இவரை வேலை பண்ணுறதுனா அப்போ வேலை பண்ணுற போது அதில் வரக்கூடிய சுகதுக்கமும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னா இவன் ஆகாசம் மாதிரி எதுலேயும் ஒட்டாமல் இருக்கிறான் மற்ற நாலு பூதங்களும் எப்படி ஒன்றை ஒன்று ஒட்டி ஒட்டி இருக்கிறதோ அதுபோல மற்ற பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறார் உதாரணம் அதுதான் பிரம்ம ஜானிகளும் பிரம்ம போலே வாழ்ந்தால் ஜலனஹேதுவான அவித்தை காம கர்மங்களை உடைய போலவே கர்ம பேதையர்னா பார்த்தாலும் கர்ம பன்னெண்டு அதிலேயே ஊறிக்கொண்டிருக்கிறார்கள் பேதைனா அஜானிகள் பிரம்ம ஜானிகளும் போலே வாழ்ந்தால் அவர்களைப் போலவே வாழ்ந்தால் ஸ்திரம் உரும் அஜானம் போய் ஜெனியாத வழி ஏதென்றால் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது போய் மறுபடியும் ஜனிக்காமல் இருக்கிறது ஸ்திரம் உரும் அஜானம் ஸ்திரம் உரும் கடத்தற்கரியங்கிறார் கடத்தற்கரிய ஸ்திரமாக இருக்குது ஸ்திரமாக இருக்கக்கூடிய அஜானம் போய் அறியாமையானது நீங்கி ஜெனியாத வழி ஏதென்றால் ஜெனியாதனா மறுபடியும் பிறக்காத வழி எது அப்படின்னு கேட்டால் அஜானம் எப்போ நீங்கும் அஜ்ஞானம் நீங்கி அஜானம் நீங்கி மறுபடியும் ஜென்மா புனர்ஜென்மா எடுக்காமல் இருக்கிறது எப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அவர்கள் மோட்சத்தை அடைந்து விட்டார்கள் பறவும் ஆகாசம் ஒன்றிற் பற்றாது ஆகாசம் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஆகாசமானது ஒன்றிற்பற்றாது எதிலும் பற்றாது மற்றை நாலும் வாயு அக்னி ஜலம் பூமி மற்ற நாளும் விரவினதோடும் கூடும் அது எதை சேர்ந்தாலும் அதோட வியாபிச்சிடும் அதோட ஜாய் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இதுக்கு வரும் கூடும் விதம் இருவோரும் ஆவார் அப்படி ரெண்டு பேரும் வேதம் வேதமப்பா ஞானி இவன் வந்து கர்மாவை செய்யக்கூடிய ஜானி இருக்கானே பிரம்ம ஜானி கர்மாவை செய்கிறவன் ஆகாசத்தை போல और श्लोकमगत सौक्ष्मप्यवस्थि तथा नोपिप्य पदमूनाव कड़सगत सौक्ष्मप्य आकाशमेंदेरावस्थि दे देहे तथात्मापलिप्य அப்படி ஆத்மா எதுலயும் சேராமல் இருக்குன்னு சொல்லி பதிமூணாவது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு எவ்வளவு காரியம் பண்ணினாலும் எனது தியா கர்மஃலம் நித்தியிருபோ நிராசிர கர்மியபிப்பிரவத்தோபி நய கிச்சித் கரோதி சதசங்க முக்தாவஸிதேதாச்சர சமகிரம் பிரவிலீய கர்மண்ய கர்ம யப் பசியேத் பிரம்மா அர்ப்பணம் பிரம்மஹவிஹி எல்லாம் நாலாவது அத்தியாயம் அந்த ஸ்லோகத்தை எல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் ஞான கர்ம சந்நியாச யோகம் அது அப்படியே பார்த்தா புரிஞ்சு போய்டும் அதில் எல்லா ஸ்லோகங்களும் அப்படிதான் சொல்லியிருக்கு அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம அக்னிஹி பிரம்ம ஹோதா பிரம்ம சர்வம் பிரம்ம அதே மாதிரிதான் இது சாதாரண ஜனங்களுக்கு புரியாது அதுக்காக புரியுமே முடிஞ்சு போச்சு முக்தனுடைய லட்சணங்கள் சொல்லப்பட்டன எத்தனாவது பாட்டுல இருந்து சொல்லப்பட்டதுதான் தொண்ணூத்தி ஆரம்பிச்சது தொண்ணூத்தி மூணாவது வந்து ஜீவன் முக்தியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார் தொண்ணூத்தி வந்து ஞானமார் ஜீவன் முக்தர் நால்வகையாவாய் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் விளக்கிற விஷயங்கள் எல்லாமே ஜீவன் முக்தனுடைய லக்ஷணம் ஜீவன் முக்தர்கள் நான்கு விதமாக இருக்கிறார்கள் ஒருவர் விவகாரம் செய்யக்கூடிய பிரம்ம வித்து மற்ற மூணு பேரும் விவகாரத்தை எல்லாம் விட்டுட்டு சமாதி பழகக்கூடிய ஜீவன் சொல்லி ஜீவன் முக்தர்களை நாளாக ஆனால் உண்மையிலேயே ஜீவன் முக்தர்களில் வேற்றுமை கிடையாது சித்த விசிராந்தியில் வே அதுதான் தெளிவான வாக்கியம் சித்த விசிராந்தியில் தாரதமியம் இருக்குது ஞானத்தில் தாரதமியம் இல்லை ஜீவன் முக்தியில் தாரதமியம் இல்லை சித்த விசிராந்தியில் தாரதமியம் இருக்கிறதுனால லௌகிக திருஷ்டியில் தாரதமும் சொல்லப்படுது சாஸ்திர திருஷ்டியில் கூட தாரதமியம் சொல்ல முடியாது லௌகிக ஜனங்களுடைய திருஷ்டியில் தாரதமியம் சொல்லப்படும் லௌகிக ஜனங்கள் வந்து சமாஜியில் இருக்கிறவருக்கு மதிப்பு ஜாஸ்தி தானே கொடுப்பாங்க இல்லையா வரப்பா எத்தனை நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க அது லௌகிக ஜனம் அதை பற்றி இவருக்கு பிரம்ம வீத்துக்கு வருத்தமாகவும் இருக்காது அவங்க உட்கார்ந்துருக்கானே அவனுக்கு மதிப்பு கிடைச்சி கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சாருன்னா இவர் ஜீவன் முக்தி இல்லை இவர் பிரம்ம ஜானி இல்லை பிரம்மஜானி தான் ஆகையினால அப்படி நினைக்க மாட்டார் அல்ல அதில் தான் தாரத்தம அடுத்த அதிர் சொல்ல போறாரு அதிர்ஷ்டபலம் அதை காட்டிலும் சீக்கிரமாவே கிடைக்கும் ஈஸ்வர சேவையால் அதிர்ஷ்டபலம் மாத்திரம் உள்ளதாம் குரு சேவையால் அதிர்ஷ்டபலம் திருஷ்டபலம் உழவாம் ஆகலின் முமுட்சுக்களை ஈஸ்வரனை பார்க்கலும் குருவினிடத்து அதிகமாக பக்தி செய்து ஜனன நிவிற்த்தி உபாயம் பெற வேண்டும் ஆகலான் ஜீவன் முக்தர்களின் மகிமையை இங்கே கூறுகின்றார் ஈஸ்வரனை காட்டிலும் ஜீவன் முக்தர்களை பூஜை பண்றது விசேஷம்னு சொல்லி சொல்றார் அது விஷயம் புரிஞ்சு பண்ணாதான் விஷயம் புரியாமல் பண்ணா ரெண்டு பக்கமும் அதிர்ஷ்டம்தான் விஷயத்தை புரிஞ்சு பண்ற போது ஈஸ்வர பூஜையில அதிருஷ்டபலையும் கூட சந்தோஷம் இருக்கே திருஷ்டமா சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனமானார் என்று பழமறை முழங்குமிப்பால் மே வரும் ஜீவன் முக்தர் விதேக முக்தியும் நீ கேடாய் ஜீவன் முக்தர்களுடைய மகிமை முண்டக்கோப்பு நிமிஷத்தில் கடைசியில் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது தத்துவபோகத்திலையும் பார்க்கிறோம் ஞானி வந்து ஏ ஸ்துவ அர்ச்சயி பஜந்தி தான் பிரதி ஞானிகிருத்தம் புண்ணியம் சர்வம் ஆகாமி புண்ணியம் சர்வம் கச்சதி அதனால் ஞானினம் ஏ நிந்தி யார் நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானிகிருத்தம் சர்வம் ஆகாமி பாபம் கச்சந்தி தத்துவபோதத்தில் பார்த்துருக்கோம் ஜீவன் முக்தரை சேவித்தோர் ஜீவன் வணங்கினவர்கள் சிவன் அயன் நெடுமாலான சிவன் சொன்னால் சிவபெருமான் அயன்று சொன்னால் பிரம்மதேவன் நெடுமால்ன்னு சொன்னால் மகாவிஷ்ணு மூவரும் ஹரன் அயன் அரி தமிழ் ஹரன் அயன் அரி என்னும் மூவரும் மகிழ அவங்களுக்கு போய் சேருமாறு படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமா நடமாடக் கோயில் பகவர்க்கு அது அங்காகா அப்படின்னு திருமூலர் பாடியிருக்கார் அதனால் இவர்களுக்கு அந்த பகவானுக்கு திருப்தி ஏற்படும் சந்தோஷிக்க நோன்பு முழுவதும் செய்து கிருத்ர சாந்திராயணம் முதலிய தவங்கள் அனைத்தையும் குறவரை செய்து ஜென்ம பாவனமானார் ஜனன பரிசுத்தம் என்று பழமுறை பழமறை முழங்கும் ஆக இந்த ஜீவன் பூஜை பண்ணினா ஈஸ்வர பூஜனை பண்ணின பலன் கிடைக்கிறது எல்லா தபஸும் பண்ணினது மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனமானார் என்று மூணு திரிமூர்த்திகளையும் பூஜை பண்ண பலன் அது மாத்திரமல்ல எல்லா விரதங்களையும் அனுஷ்டிச்சதோட பலன் கிடைச்சிடும் சாது நாம் தரிசனம் புண்ணியம் தீர்த்த காலேன பலத்தே தீர்த்தம் சத்ய சாது சமாதமஹா அதனால சாதுக்களை தரிசிக்கிறது புண்ணியம் அவர்கள் புனிதப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள் மற்ற தீர்த்தங்களாவது காலப்போக்கில் புனிதத்தை கொடுக்கும் இவர்களோ அப்பொழுதே புண்ணியத்தை கொடுப்பார்கள் ஆகையினால ஜனன முழுவதும் செய்து ஜென்ம பாவனமானார் ஜென்ம பாவனம்னா இந்த பிறவியானது தூய்மை அடைந்தது புனிதமடைந்தது இப்போ ஜீவன் முக்தரை சேவித்தோர் சேவித்தா என்ன ஆகும்னா ஈஸ்வரனுக்கு மூணு பேருக்கும் திருமூர்த்திகளுக்கும் சந்தோஷம் ஏற்படுமா அது மாத்திரமல்ல எல்லா அனுஷ்ட எல்லா விதமான விரதங்களையும் செஞ்ச பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு ஒருத்தருக்கு பண்ணிவிட்டால் எல்லாம் கிடைச்சுடுறதுங்கிற ஒரு பெரிய இது வந்து யதார்த்த ஸ்துதி இப்போ சாதாரணமாக ராமான்னு சொல்லிவிட்டாலே ராமான்னு விஷ்ணு சாஸ்திரநாமன் சொன்ன பலன்னா அதெல்லாம் வந்து அயதார்த்த ஸ்துதி அது யதார்த்த ஸ்துதி கிடையாது அப்படின்னா விஷ்ணு சாஸ்திராமே வேண்டாமே ராம ராம சொன்னா போருமேனு ஆனால் இங்கே சொல்கிற ஸ்துதி வந்து யதார்த்த ஸ்துதி தான் உண்மைதான் வந்து ஞானிகளை பூஜை பண்ணினாலே நம்ம பகவாத் பகவத் பூஜை பண்ணினதாக எல்லா வகையான விரதங்களையும் அனுஷ்டித்ததாக அர்த்தம் அதனால் பாவனமானார் என்று பழமரை முழங்கும் பழமறைன்னா பழமையாக இருக்கக்கூடிய புராதனமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாம் முழங்குங்கிற உச்சைகி கோஷய அதனால வந்து அது உச்சை வேத மந்திரங்கள்லாம் வந்து அப்படி விசேஷமாக சொல்லுகிறது அதாவது இதெல்லாம் பழமறை வந்து உபனிஷத்துக்கள்னா முண்ட கோபநிஷத்தில் பார்த்த ஸ்ருதிகளெல்லாம் போல சொல்லுகிறது அதனால அது முடிஞ்சது இப்பால் இப்ப இந்த டாபிக் ஓவர் முழங்கும் முழங்கும் அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு ஞானிகளை ஜீவன் முக்தர்களை பூஜை பண்ணினா பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி உண்டாகும் எல்லா விரதங்களையும் அனுஷ்டித்த பலன் ஏற்படும் சாஸ்திர வாக்கியம் பொய்யாகுமோ பொய்யாகாது அதனால வந்து இது அதனால தான் நார்த் இந்தியாவில் சாது ஒர்ஷிப் ஜாஸ்தி வடநாடுகளெலாம் சன்னியாசிகளுக்கு பூஜை ஜாஸ்தி இங்கே இங்கே நம்ம பக்கமெல்லாம் கோவில் பூஜை ஜாஸ்தி அப்படி சொல்கிறாங்க அதிகமாக ரெண்டும் இருக்கு அடியார் வழிபாடு அது ஒரு பாட்டே இருக்கேன் உலகமெல்லாம் வந்து ஒரு புவனம் புவனம் பெரிது புவனமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் அந்த உமையவளோ இறைவனுடைய ஒரு அடக்கம் இறைவனோ தொண்டரிடத்தில் அடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே அப்படி ஒரு பாட்டே இருக்கு ஔயாருடையது உலகத்தில் பெரியது எதுன்னா பெரிது பெரிது புவனம் பெரிது அந்த புவனமோ வந்து ஆதிசேஷனால் தாங்கப்படுகிறது அந்த ஆதிசேஷனோ உமையவள் சிறு மோதிரம் அந்த உமையவளோ இறைவன் ஒரு பாகத்து அடக்கம் அந்த இறைவனோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம் அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதேன்னா தமிழ் அப்படி பாட்டே இருக்கு தொண்டர்தம் சொருமை சொல்லவும் பெரிதே நல்ல ஃபேமஸ் பாட்டு அனல முழங்கும் இப்பால் இப்பால்னா இதுக்கு பிறகு அடுத்த சாப்ஜெக்ட் சப்ஜெக்டுங்கிறார் மேவரும் ஜீவன் முக்தர் நீ கேளாய் இந்த ஜீவன் முக்தர் எப்படி விதேக முக்தி அடைகிறாருங்கிற விஷயத்தை பற்றியும் சொல்லுகிறேன் கேட்பாய் ஆக அவ்வளதான் பழமறை முழங்கும் என்றது சசிவர்ண போதம் முக்தி கண்ட முதலிய முக்தி கண்டம் முதலிய ஸ்ருதியைங்கிறார் ஆனால் முண்டகோபு நிஷத்தை நீங்கள் போட்டுக்கிறேன் அடுத்து பஞ்சினை ஊழித்தி போல் பலஜன்ம விவிதவித்தாம் சஞ்சி சஞ்சிதம் எல்லாம் தடல் சுட்டு வெந்நீராக்கும் கிதான் கிட்டாமல் விட்டு போகும் பிராரப்துவி தெரிஞ்சதுதான் வேற என்ன சொல்றார் கர்மா எப்படி விதை முக்தி அடைறான்னு சொல்லணும்சி சமித்தோக்னிஹி எப்படி விறகு கட்டையானது நெருப்பானது விறகு எரித்து சாம்பலாக்குகிறதோ அப்படி ஞானமானது கர்மம் என்கின்ற விறகு எரித்து சாம்பலாக்குகிறது பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் சஞ்சித பஞ்சினை ஊழித்தீ போல் அப்படிங்கிற தனி பல ஜென்ம விவித வித்தாம் பல ஜென்மாவுக்கு அனந்த கோடி ஜென்மனாம் பீஜபூதம் பல கோடி ஜென்மத்துக்கான விதைகளாக இருக்கக்கூடிய சஞ்சிதம் இருக்கு சஞ்சிதம் எல்லாம் பஞ்சினை ஊழித்தீ போல்னா என்ன நடத்தம் பஞ்சு இருக்கு பஞ்சை வந்து ஊழித்தீ வந்து ஊழித்தீயில் இருக்கிற இடம் தெரியுமான்னா அதான் சாதாரண தீயை சொல்லலை வெறும் தீ இல்லை வெறும் தீக்கே போயிடும்னா ஊழி தீ வரும்போது பஞ்சின் ஒன்று இருக்குன்னு தெரியாது இருக்கவே முடியாது அது மாதிரின்னு அர்த்தம் பஞ்சினை ஊழி தீ போல அது திருஷ்டாந்தம் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் சஞ்சிதம் எல்லாம் ஒரு ஒன்றும் பாக்கி இருக்காது ஞானத்தழல் சுட்டு வெந்நீராக்கும் அதனால் நம்ம நெத்தியில் வச்சுக்கிற விபூதியை அதுதான் வெண்ணீராக்கும் எல்லாம் கர்மாவெல்லாம் பஸ்மம் பண்ணிடுறதுன்னு அர்த்தம் வெண்ணீராக்கும் அர்த்தம் வெந்த நீர் வெண்ணீர் வெண்ணீராக்கும் எரித்து பஸ்மமாக பண்ணும் தமிழில் எப்படி போட்டு எரித்து பஸ்மமாக பண்ணும் பூசுவதும் வெண்ணீர் பூண்பதும் பொங்கழவம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு சஞ்சிதமெல்லாம் ஞானத்தழல் தழல்னு சொன்னால் அக்னிதான் சுட்டு வெந்நீராக்கும் இது தெரிஞ்சது முடிஞ்சது அப்புறம் கிஞ்சித் ஆகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும் கிட்டாமல்னா ஒட்டாதுன்னு அர்த்தம் ஆகாமிய கர்மா ஆகாமி கர்மா வந்து ஒன்றும் பண்ணாது கிஞ்சித்துன்னா என்ன அர்த்தம் கிஞ்சித்தும் சம்ஸ்கிருதம் அல்பமும் ஆகாமி கர்மா கிட்டாமல் ஒட்டாமல் விட்டு போகும் ஞானி நாம் சம்பந்தோ நாஸ்தி நளினி தலகத ஜலவத்து ஞானினாம் சம்பந்தோ நாஸ்தி தத்துவபோதம் ஏதோ நான் புதுசாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சது தான் சொல்கிறேன் அதனால் நளினி தலகத ஜலவத்து ஞானி நாம் சம்பந்தோ நாஸ்தின்னு சொல்லி தத்துவபோதத்தில் இருக்கு அதனால் கிஞ்சித் அற்பமும் கிட்டாமல் சம்பந்தியாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரப்தத்தின் மிச்சமாக இருக்கக்கூடிய பிராரத்தம் இருக்க எஞ்சிய பிராரத்தம் வினை அனுபவித்து தீரும் பிராரத்த கர்மனாம் போகாதேவக் க்ஷயா கர்மம் அனுபவிச்சுத்தான் போகும் பிராரத்த கர்மம் இருந்தால் தான் ஜீவன் முக்தி சம்பிரதாய எல்லாம் பண்ண முடியும் அதனால் பிராரத்தம் இருக்கிறதுங்கிறது பாக்யம் சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் இதுதானே இந்த திருஷ்டாந்த சொல்கிறோம் ஞானி திருஷ்டியில் லோக திருஷ்டியில் இருக்குது லோக திருஷ்டியில் உலகத்தினுடைய கோணத்தில் பிராரப்தம் இருக்குது ஞானியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சரீரம்னே நினைக்கிறதில்ல சரீரம் இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை அப்படியே இதாக இருந்தாலும் விவகாரத்துக்காக வியாபகாரிக திருஷ்டியாக சரீரம் இருக்குது அதுக்கு சத்தியத்துவம் கிடையாது வியாபாரிக சத்தியமும் மித்யாவாச்சே பாரமார்த்திக திருஷ்டியாக மித்தியாவாச்சே ஆகையினால அதுக்கு சத்தியத்துவமும் கிடையாது அதனால் தசரதருடைய தசரதர் இறந்த எப்படி மூன்று மனைவிகளும் ஒரே நேரத்தில் விதவியாகிறார்களோ அதுபோல சஞ்சித ஆகாமி பிராரப்தம் மூன்றும் ஒரே நேரத்தில் போய்விடும் லோக திருஷ்டியா சாஸ்திர திருஷ்டியா புரியத்துக்க வேண்டி பிராரப்தம் சொல்கிறோம் அவ்வளோதான் இதில் என்ன சொல்கிறார் சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் என்று கர்மங்கள் மூன்று வகையாம் கர்மம்னா இங்கே கர்ம பலம்னு அர்த்தம் அவற்றுள் சென்ற ஜனங்களில் செய்து பலத்தை ஆரம்பம் பண்ணாமல் இருக்கிற கர்மம் சஞ்சிதம் என்றும் இனி வரப்போகிற கர்மம் ஆகா ஆகாமியம் என்றும் இந்த இந்த சஞ்சிதத்துக்கு தான் இன்னொரு பேர் அவித்யா ஆக்சுவலாக சஞ்சிதத்துக்கு தான் இன்னொரு பேர் அவித்யா சொல்கிறோம் நாங்கள் அப்போ இந்த சமஷ்டி சஞ்சித கர்மா தான் மாயான்னு உண்டு அதனால் அதில் ஒரு சின்ன பேதம் அவ்வளவுதான் இனி வரப்போகிற கர்மம் ஆகாமியம் என்றும் சென்ற ஜனனங்களில் செய்து வர்த்தமான ஜனனத்திற்கு ஹேதுவாயுள்ள கர்மம் பிராரத்த கர்மம் என்றும் சொல்லப்படும் அவைகளில் சஞ்சித கர்மம் ஞானத்தீயினால் நாசமாம் ஞானிக்கு ஆன்மாவின் கண்ணே கர்த்திருவாதி பிராந்தி இல்லையாதலால் அவனுக்கு ஆகாமிய கர்மத்தின் சம்பந்தம் இல்லை கர்த்திருவம் இல்லாதனால் எப்ராரத்த கர்மம் ஞானியின் சரீரத்தை ஆரம்பித்ததோ அப்பிராரத்த கர்மமே சரீரஸ்திக்கு ஹேதுவான பிக்ஷை முதலியவற்றில் பிரவர்த்திப்பியா நிற்கும் அனுபவியாமல் நாசமாகாதுமங்களைக்கு பொருந்தாதென்று ஓரோவிடத்தில் கூறப்படும் அதற்கு அபிப்பிராயம் ஞானியின் திருஷ்டியால் ஆன்மாவின் கர்மம் அதனுடைய பயன் இவைகளில் சம்பந்தமில்லை இதனால் ஆன்மாவில் சகல கர்மங்களின் நிஷேத அபிப்பிராயத்தால் பிராரப்தத்தையும் நிஷேதித்திருக்கிறது ஞானத்திற்கு பூர்வம் செய்யப்பட்ட பிராரப்த போகம் ஞானியின் சரீரத்திற்கு உண்டாகாது என்னும் அபிப்பிராயத்தை அபிப்பிராயத்தால் பிராரப்தத்தை நிஷேதித்தது அன்று ஆதலால் விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும் என்றார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பிராரப்த கர்மம் ஞானிக்கு இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் இருக்குன்னு சொன்னா லோக திருஷ்டி இல்லேன்னு சொன்னா ஞானி திருஷ்டி அவ்வளவுதான் வித்தியாசம் மேலும் இந்த பகுதியை நூத்தி நாற்பத்தி அடுத்து நாளைய வகுப்புல படிக்கிறேன் படிச்ச அர்த்தம் ஓம் ஐயனே எனது உள்ளேன் என்று ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் ஒன்றும் காணேன் திருவடீ போத்ரிப்போரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவத்வா திணாமூர்த்தாஹரி ஓ